ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தொடர்ந்து நாம் ஸ்ரீ தர்மத்தை பார்த்துன்னு வர்ற வரிசையில் ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய சரித்திரத்தை பார்த்துன்னு ரொம்ப முக்கியமான சரித்திரம் இது இந்த சரித்திரத்தை கேட்கறதுனால எல்லா பாபங்களும் போகிறது ஸ்திரீகளுக்கு மன அமைதியை கொடுக்கறது இந்த சரித்திரம் மனசாந்தியை கொடுக்கறது ரொம்ப அற்புதமான சரித்திரம் அந்த பிராமணோத்தமர் சுமித்ரர் ஜயஸ்ரீ தம்பதிகள் இருந்துன்னு வர அவளுக்கு ஒரு புள்ள சுமத்தின்னு பேர் அப்படி இருந்துன்னு வர்ற சமயத்தில் அந்த அம்மாள் ஜயஸ்ரீஹி இந்த பகிஷ்டா காலங்களில் இருக்க வேண்டிய நியமங்களை கொஞ்சம் விட்டுவிட்டா அந்த விட்டதுனுடைய பாபம் என்னாச்சு அதாவது நம்ம சமைக்கிறது பரமாறுறது அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சுட்டா சொல்கிறதில்ல வெளியில் நான் தான் தூரம்னு சொல்லாமல் இருக்க ஆரம்பித்த அவரும் சரியானபடி விசாரிக்காமல் இருந்தார் அந்த பாபம் என்னாச்சு தொடர்ந்து வந்தது ஜென்மா வந்தது அப்படி காலகதியை அடைஞ்சா ரெண்டு பேரும் அடைஞ்சி அந்த அம்மாள் நாயாக பிறந்துவிட்டார் அந்த பர்த்தாவான அந்த சுமித்ரர் காலமாடாக பிறந்துவிட்டார் அவ பாக்கி பண்ணின தர்மங்களுடைய பலத்தினால என்னாச்சு அவளுக்கு நரக்கம் கிடைக்கலை அந்த அந்த லோக்கத்திலேயே பிறந்துட்டார் ரெண்டு பேரும் திரும்ப அந்த அம்மா நாயாகவும் அவர் காலமாடாகவும் பிறந்துட்டார் அப்படி ரெண்டு பேரும் இருந்துருக்கா போன ஜென்மாவில் தான் பண்ணின பாபங்கள் அதனால் ஏற்பட்ட தோஷம் அத்தனையும் வா ரெண்டு பேருக்கும் தெரியுறது பண்ணின புண்ணிய பண்ணின புண்ணியத்தினால அதுதான் ரொம்ப துக்கம் மறந்து போயிடுச்சுன்னா கூட அது நமக்கு மனசை பாதிக்காது ஆனால் அது எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய துக்கம் அது அப்படி ஒரு துக்கம் கிடச்சிடுத்து ரெண்டு பேருக்கும் அப்படி புத்திரன் சுமதி அவன் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி ஸ்ரத்தையாக பண்ணுறான் அவன் கல்யாணம் பண்ணிவிட்டான் சந்திரவத்தின்னு பேர் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ராத்தாதிகள் பண்ணுறது அவன் தன்னுடைய கடமைகளை ஸ்ரத்தையாக பண்ணிவிடுவாரான் அப்படி ஸ்ராத்த தினம் வருது அந்த ஸ்ராத்த காலத்தில் தஸ்மாத் பிதர்பூர் வேத்யுராக்க சன் அப்படின்னு வேதம் சொல்கிறது ஸ்ராத்தம் நாம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ராத்தம் நான் மறுநாள் நாளைக்கு வருதுன்னா அதுக்கு முதல் நாளே இன்றைக்கே பித்திருக்கள்லாம் வந்துடுறான்னு வேதம் சொல்கிறது முதல் நாளைக்கே பித்திருக்கள் வந்துடுறா ஸ்ராத்தத்தில் யாருக்காக நாம் ஸ்ராத்தம் பண்ணுறோமோ அந்த ஸ்ராத்தத்தில் இருக்க வேண்டிய பிதற்கள் முதல் நாள் வந்துடுறா மத்தியானம் அப்படி வந்து அந்த எங்கே நாம் ஸ்ராத்தம் பண்ணுறதாக சங்கல்பிச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்துடுறா வந்து காத்துனு இருக்கா அதனால முதல் நாளைக்கு கிறிசரம்னு கொடுக்கறது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் கிறரம்னா நாம் யாரை பிராமணாலாக வரைச்சுருக்கோமோ அவர்களை முதல் நாளே வர சொல்லி அவளுக்கு தாம்பூலம் கொடுத்து கிறிசரம்னு கொடுக்கறது எள் திலம் கொடுக்கறது அவளுக்கு கொடுத்து சுத்தி பண்ணுறது நாளைக்கு ஸ்வஸ்ராத்தம் பவிதா நாளைக்கு சிராத்தம் வரப்போகிறது நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டா பித்திருக்கள் உறுதிப்படுத்திக்கிறான் நாளைக்கு சிராத்தம் பண்ணுறான்னு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அப்படி வந்திருக்கா பித்திருக்கள் இந்த இந்த பித்திருக்கள் தான் நாயாகவும் ரிஷபமாகவும் இருக்காலே இவா வந்துவிட்டா அந்த ஆத்துக்கு ஒரு காலமாடு நிற்கிறது நாய் வீட்டை சுற்றி சுற்றி வருது இவன் ஸ்ராத்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சுமதி சந்திரவதி ரெண்டு பேருமாக சேர்ந்து ஸ்ராத்தத்துக்கு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சு மறுநாளைக்கு காலம்பறை ஸ்நானம் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பித்து நடக்கிறது சமையல்லாம் முடிஞ்சது ரெண்டு பிராம்ணால் வரிச்சிருக்கா ரெண்டு பேர் வந்திருக்கா அப்படி ஸ்ராத்தம் ஆரம்பிக்க போகிறது சமையல்லாம் ஆயிடுத்து அந்த சமயத்தில் என்னாச்சு அந்த சமைச்சு வச்ச ஒரு வஸ்துவில் ஒரு பாம்பு ஒரு குட்டி பாம்பு ஒன்று விழுந்துடுத்தோம் அந்த வஸ்துவில் ஏதோ ஒரு வஸ்துவில் விழுந்துடுத்தும் சமைச்சு வச்சதில் இதை பார்த்துட்டா அந்த நாயாக பிறந்த இந்த சுமதியினுடைய தாயார் ஜெயஸ்ரீஹி பார்த்துட்டு இதை இப்போ இவ சாப்பிட்டான்னா இவள் அத்தனை பேரும் இறந்து போயிடுவாளே அப்படின்னு அந்த அம்மாளுக்கு மனசு பதறது பதறி என்ன பண்ணினால் நாயாக இருந்ததுனால ஒன்றும் செய்ய முடியல சடத்திடான்னு உள்ளே வந்து அந்த பாம்பு விழுந்த பாத்திரத்தை தட்டி விட்டுவிட்டான் கீழே தட்டி கீழே கொட்டி விட்டான் நாய் வீட்டுக்குள்ளே வந்துவிடுத்தோன்னு இவ எல்லாருமா பார்த்து ஹோன்னு சத்தம் போட்டு அதை விரட்டி விட்டா அதுக்குள்ளே தட்டி விட்டு போயிட்டா அது சிந்தெடுத்து கீழே அவ்வளோதான் என்ன ஆச்சு நாய் வந்து தொட்டு சமைக்க வேண்டிய வஸ்துக்களில் அப்படின்னா அதை வச்சுன்னு அந்த சாதத்தை பண்ணப்படாது நாம் சிராதத்துக்குன்னு சமைக்கக்கூடிய வஸ்துக்களை யாருமே பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் அந்த சமைக்கிறவா பேசப்படாது அவாருடைய வாயிலேருந்து எச்எல் விழுந்துடும் பேசின்ண்டே சமைச்சா சமைக்கிற வஸ்துக்கள்ல ஆகியனால மௌனமாக சமைக்கணும் அந்த வாசனையெல்லாம் யாரும் நுகரக்கூடாது இந்த கருவேப்பில தொகையெல்லாம் போட்டு வறுக்கிற பொழுது வாசனை வரும் ரேடியாக அந்த வாசனையெல்லாம் நுகரக்கூடாது இப்போ நுகரும்படியாக வந்துடும் சமைக்கிறவாளோ அல்லது அங்கே இருக்கிறவாள் எல்லோரும் அந்த வாசனையை மோந்து பார்க்கும்படியாக வந்துடும் இப்படி மோந்து பார்த்துட்டா அது பழசுன்னு பேர் அந்த தோஷம் போகிறதுக்காக தான் ஸ்ராத்திலேயே ஆக்ரான தோஷ பரிகார்த்தம் அன்னசூக்த பட்டனம் கழிச்சேன்னு பண்ணுவாள் முதல்ல அந்த பிராமணா சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரமாறுற பொழுது அன்னசூக்த பட்டனம்னு படிக்கிறது அது எதுக்குன்னா நாம் சமைக்கிற பொழுது பண்ணக்கூடிய அந்த வாசனைகள்லாம் நுகர்ந்துட்டால் அது எல்லாம் பழசாக போய்டுறது அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் அன்னசூக்த பட்டனம்னு பண்ணுறது அதை பண்ணிவிட்டால் நாம் மோந்து பார்த்த தோஷம் போயிடும் அது பித்திருக்களை சேர்ந்ததாக ஆகும் அங்கே வேறு யாரும் வரப்படாது அது மாதிரி நாய் பூனைகள்லாம் வரப்படாது சாதத்துக்கு சமைக்கிற இடத்துல இந்த நாயை வந்து தட்டுட்டு போயிட்டு திருநடனே அத்தனை வந் அத்தனை வஸ்துக்களையும் கொண்டு போய் கொள்ளையில் கொட்டி புதச்சூட்டா மண்ணில் கொட்டி ஏன்னா ஸ்ராத்தத்துக்குன்னு சமைச்சது அதை பிதர்களை சேர்ந்தது அதை வேற யாரும் சாப்பிடக்கூடாது ஏன் அந்த நாள் ஏழைப்பாலைக்கு கொடுக்கலாமே அப்படிலாம் நினப்போம் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது ஏழைப்பாலைக்கு தனியாக சமைச்சு கொடுக்கலாம் இதை கொடுக்கக்கூடாது இதை பின்னாடி கொள்ளையில கொண்டு போய் கொட்டி புதச்சூட்டா அந்த நாய் என்ன பண்ணி நாயாக பிறந்த ஜெயஸ்ரீஹி இதை பார்த்தா கொலையை உட்காந்து ஓன்னு அழுதான் நான் நல்லது தானே பண்ணினேன் இவாளுக்கே இது தப்பாக பட்டு அப்படின்னு அழுதான் அந்த காலமாடாக பிறந்தவர் வந்தாருங்க வந்து நீ அழாதே அவள் பண்ணது தான் தர்மம் அப்படின்னு சுமித்ரர் சொல்கிறார் நாயோ பூனையோ ஸ்ராத்தத்துக்கு சமைச்சதை தொடப்படாதுன்னு சாஸ்திரம் அதை நீ இப்போ தொட்டுவிட்ட ஒன்று யார் அதை போய் தொடச்சுண்ணா நீ போதும் ஆமான்னு கேட்ட இல்லை நான் அதில் பாம்பு விழுந்துடுத்து விஷமாச்சேது அதை சாப்பிட்டுட்டால் அத்தனை பேரும் இறந்து போயிடுவான்னு நான் அதை தட்டி விட்டேன் அப்படின்னு அவர் அவர் சொன்னான் நீ எங்கெல்லாம் போகப்படாதுன்னு அப்படி ஏதாவது நடுப்புரை விக்னங்கள் ஏற்பட்டுடுத்தா அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து மறுநாளைக்கு அந்த சிராதத்தை பண்ணணும்னு சாஸ்திரம் ஏன்னா காலம் ரொம்ப தாண்டி போயி எடுத்து அபராண்ணம் தாண்டி போயிடுத்து அதுக்கப்புறம் ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கப்படாது அன்றைக்கி பூரா உபவாசமாக இருக்கணும் மறுநாளைக்கு புதுசாக சமைச்சு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படி பண்ணுற மறுநாளைக்கு இந்த தம்பதிகள் அந்த ஸ்ராத்தத்தை அப்படி அந்த ஸ்ராத்தத்தை பண்ணி அதுக்கு மறுநாளைக்கு பரேகணி தர்ப்பணம்னு மறுநாளைக்கு காலம்புர பண்ணணும் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம்னு ஸ்ராத்தமான பிறகு பண்ணக்கூடிய ஒரு தர்ப்பணம் இருக்கு ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் அந்த சிராதாங்க தர்ப்பணம் மறுநாளைக்கு காலம்பறை அருணோதயமான உடனே பண்ணணும் அது அதை பண்றார் அவர் அதை பண்ணிட்டு பார்க்குறான் அந்த நாயும் மாடும் உட்கார்ருக்கு அவனுக்கு அதை பார்த்த உடனே இது ரெண்டு மூணு நாளாக இங்கே இருக்காதே ய யாருன்னு தெரியலையு அப்படி யோஜனை யோஜனை பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு ஆற்றுக்காரியங்கள்லாம் பார்த்தான் அவனுக்கு மனசில் பட்டது தாயார் தகப்பனார் தான் இந்த காலமாடும் நாயும் அப்படின்னு அவனுடைய மனசு சொல்லித்து உடனே கிற்குடன் ஓடி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கா கண்ணிலிருந்து ஜலம் வருது அடாடா என்னுடைய தாயார் தகப்பனார் இப்படி ஒரு பிறவையை அடைஞ்சுட்டாளான்னு அழுதான் அவளுக்கு பேச தெரியாது அவளும் நின்று அடாரா இவன் அதை பார்த்து அழுது ஏன் இப்படி ஒரு ஹீனமான ஒரு பிறவி வாளுக்கு கிடச்சிதுன்னு தெரியலையே இது யாராவது தெரிஞ்சவாழ்கிட்ட கேட்கணும்னு தெரிஞ்சவாளை தேடிந்து ஓடினான் அந்த சுமதி நேராக மகர்ஷிகள்கிட்ட போனான் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டான்னு சரித்திரம் அடுத்த உபன்யாசத்தில் தொடர்ந்து பார்ப்போம்